வணக்கம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி நற்றினையின் தேர்தல் சிறப்பு வழங்குவர் அறிமுகம் பாஜக எப்போதும் இல்லாத வெற்றியை பெற்றுக் கொடுத்த நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்று பாஜக மூத்த தலைவர் எல் அத்வானி கூறியுள்ளார் தமிழக மக்கள் ஊழல் செய்யாத பாஜகவுக்கு வாக்களிக்காமல் தவறு செய்துவிட்டார்கள் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளாா் சேலம் மக்களவைத் தொகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு முப்பத்தி ஆண்டுகள் அளித்து தற்போது நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் எஸ் பார்த்திபன் வெற்றி வாய்ப்புக்கான கால் தடத்தை பதித்துள்ளாா் மக்கள் அளித்துள்ள தேர்தல் முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனினும் வாக்கு இயந்திர செயல்பாடுகளில் மக்களுக்கு சந்தேகம் இருப்பதாக பாஜக வெற்றியை சுட்டிக்காட்டி சரத்பவார் கருத்து தெரிவித்துள்ளாா் தமிழகம் திராவிட இயக்க கோட்டை என்பதை பறைசாற்றிய வாக்காள பெருமக்களுக்கு நன்றி என்று வைகோ கூறியுள்ளாா் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் முன்னூறுக்கும் குறைவான வாக்குகளை வாங்கியுள்ளார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் காஞ்சிபுரம் தொகுதியில் சுமார் பதினோரா ஐநூற்று பேர் நோட்டாவிற்கு வாக்களித்திருப்பது கட்சியினர் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு நடிகர் விஷால் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்று மம்தா பானா்ஜி தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி சாராத பிரதமர் ஒருவர் ஐந்து ஆண்டுகள் முழுமையான ஆட்சிக்கு பிறகு இரண்டாவது முறையாக தொடர்ந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சட்டசபைத் தேர்தல்களில் வெற்றி பெற்ற நவீன் பட்நாயக் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக அரசை அகற்றுவதற்கு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியை தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மேற்கொண்டார் ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தல் நடந்தது இரு தேர்தலிலும் சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி கிடைத்துள்ளது மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளிலும் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு பூட்டான் மன்னர் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் வயநாடு தொகுதியில் இரண்டு வட்சும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்துள்ளார் ராகுல்காந்தி மே இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் மத்திய பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்திலேயே காங்கிரஸ் தலைவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்தியில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் பிரதமர் மோடி பாஜக தலைவர் அமித்ஷா இருவருக்கும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன பிரதமர் மோடிக்கு நேபாள் பிரதமர் கே சர்மா ஒலி ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனி பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியல் வாங் ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இலங்கை பிரதமா் ரணில் விக்ரமசிங்கே இலங்கை முன்னாள் அதிபா் ராஜபக்சே உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இந்திய மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை மதிக்கிறோம் மோடிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று ஆம் ஆத்மி தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார் இத்துடன் நன்றினியின் இன்றைய தேர்தல் சிறப்பு செய்தியறிக்கை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்